லேவியராகவும் வெளிச்சம் இருபத்தி மூன்று 23, 34 முதல் கொண்டு 42 வசனங்கள் பண்டிகை 7, கூடாரப் பண்டிகை சுக்கோட் பாகம் 4 கூடாரப் பண்டிகை மறைந்திருக்கும் திட்டம் பகுதி ஒன்று இதுவரை நாம் கூடாரங்கள் மகிழ்ச்சி கிளைகள் மற்றும் எட்டாம் நாளை பற்றி பார்த்தோம் ஆனால் என் ஆகமும் இருபத்தி ஒன்பதில் ஒவ்வொரு நாளும் பலியிடப்பட வேண்டிய விலங்குகளை பற்றி தேவன் மிக துல்லியமான கட்டளைகளை கொடுத்துள்ளார் முதலில் இந்த விவரங்கள் சுவையற்றதாகவோ அல்லது குழப்பமானதாகவோ தோன்றலாம் ஆனால் நாம் சற்று உற்று நோக்கினால் நாடுகளை பற்றியும் புதிய சிருஷ்டியை பற்றியும் தேவனின் முழு திட்டத்தின் அமைதியான கதையை அங்கே காணலாம் இது முதல் பகுதி நாளைய காலை வெளிச்சத்தின் செய்தியில் நாம் தொடர்ந்து இன்னும் ஆழமாக பார்க்கவுள்ளோம் நாம் நிதானமாக ஒவ்வொரு விலங்குகளின் தொகுப்பாக கடந்து சென்று அவற்றுக்குள் தேவன் மறைத்து வைத்திருப்பதை தேவனின் திட்டம் கூடார பண்டிகையின் ஏழு நாட்களிலும் ஆசாரியர்கள் திரளான காளைகளை பலியாக செலுத்தினார்கள் அவை எல்லாவற்றையும் கூட்டினால் மொத்தம் எழுபது காளைகள் தை நாம் காணலாம் இது தற்செயலான எண் அல்ல ஆதி ஆகமும் பத்தில் ஜலப்பிரயாணத்திற்கு பிறகு பூமி எப்படி பிரிக்கப்பட்டது என்பதை தேவன் காட்டும் பொழுது தேசங்கள் எழுபது குடும்பங்களாக கணக்கிடப்படுகின்றன இந்த காரணத்தினால் பல யூத போதகர்கள் எழுபது என்ற எண்ணை முழு உலக நாடுகளின் படமாக புரிந்து எனவே இதை இப்படி யோசித்து பாருங்கள் சுக்கோட் பண்டிகையின் போது மக்கள் கூடாரங்களில் வசித்து தங்கள் கைகளில் கிளைகளை ஏந்தி மகிழ்ச்சியாக இருந்தபொழுது ஆசாரியர்கள் இஸ்ரேலுக்காக மட்டுமல்ல பூமியில் அனைத்து நாடுகளுக்காகவும் வலிகளை செலுத்திக் ஒரே வாரத்தில் எழுபது காளைகள் பலிபீடத்தின் மேல் வைக்கப்பட்டது ஒரு மக்கள் மட்டுமல்ல என்றாவது ஒரு நாள் சொல்வது போல் இது இருக்கிறது தீர்க்கதரிசிகள் பின்னர் சொல்வதோடு இது பொருந்துகிறது சக்கரியா பதினான்காம் அதிகாரம் ஒரு காலத்தை காட்டுகிறது அப்பொழுது தேவனின் நியாய தீர்ப்புகளுக்கு பிறகு மீதமுள்ள அனைத்து தேசங்களும் சேனைகளின் ராஜாவாகிய யாவேயை தொழுது கொள்ளவும் இந்த கூடார பண்டிகையை கொண்டாடவும் வருடா வருடம் வருவார்கள் அந்த எழுபது காளைகளும் அந்த தீர்க்க தரிசனத்துடன் ஒத்து போகின்றது இந்த பண்டிகை சிறியது இது முழு மனித குடும்பத்திற்கும் இடமளிக்கிற அளவுக்கு பரந்தது காகள் அமைக்கப்பட்ட விதத்திலும் ஒரு மென்மையான ஒழுங்கு இருக்கிறது பண்டிகையின் முதல் நாளில் பதிமூன்று காளைகள் உள்ளது இரண்டாம் நாளில் பனிரெண்டு காளைகள் பிறகு பதினொன்று பிறகு பத்து என தொடர்ந்து ஏழாம் நாளில் ஏழு காளைகள் இருக்கின்றது ஒவ்வொரு நாளும் எண்ணிக்கை குறைந்து கொண்டே வருகிறது வாரம் செல்ல செல்ல பலியின் கனமான பாரம் மெதுவாக குறைந்து கொண்டே வருவது போல் இருக்கிறது தொடக்கத்தில் ஒரு பெரிய சுமை இருக்கிறது முடிவை நெருங்கும் பொழுது நாம் அமைதிக்கும் இளைப்பாறுதலுக்கும் அருகில் நகர்கிறோம் இந்த அமைப்பு வேதத்தின் பெரிய கதையோடு அமைதியாக பொருந்துகிறது மனித குலத்தின் ஆரம்ப காலங்களில் பாவமும் வன்முறையும் பூமியை நிரப்பியது ஜப்ளாயத்தின் நியாய தீர்ப்பு பாபேலில் சிதறடிக்கப்படுதல் எகிப்தின் அடிமைத்தனம் ஆகிய அனைத்தும் பாவத்தின் பிரச்சினை எவ்வளவு கனமானது என்பதை காட்டுகின்றது பின்னர் தேவன் நியாய பிரமாணத்தை கொடுத்தார் பிறகு தீர்க்க தரிசிகளை அனுப்பினார் பின்னர் காலம் நிறைவேறின பொழுது அவர் தம்முடைய குமாரனை அனுப்பினார் கிறிஸ்து மறித்து உயிர் தெழுந்து பரிசுத்த ஆவியை சுவிசேஷம் செய்தி பரவியது எதிர்காலத்தில் ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படும் பல யுகங்களாக ஒவ்வொரு அடியாக சாபம் நீக்கப்பட்டு இனி ஒரு சாபமும் இராது என்றும் தேவன் சகலத்திலும் சகலமுமாயிருப்பார் என்றும் ஆகும் வரை தேவன் தம்முடைய திட்டத்தை முன்னெடுத்து செல்கிறார் நாள்தோறும் குறைந்து வரும் காளைகள் நமக்கு இதை நினைவூட்டுகின்றது இந்த கதை இழைப்பாறுதலை நோக்கி நகர்கிறது தேவன் தேசங்களை விடவில்லை அவர் உலகத்தை என்றென்றும் வழியிலும் போரிலும் விட்டு விட்டுவிடமாட்டார் அவர் ஒவ்வொரு காளையையும் ஒவ்வொரு தேசத்தையும் ஒவ்வொரு அடியையும் கணக்கிட்டுள்ளார் புதிய சிருஷ்டிக்கு இது ஆறுதலையும் அதே வேளையில் பொறுப்பையும் தருகிறது நாம் நமக்காக மட்டும் அழைக்கப்படவில்லை தேசங்களுக்காக எழுபது காளைகளை கட்டளையிட்ட அதே தேவன் ஒவ்வொரு நாவையும் கோத்திரத்தையும் சார்ந்த மக்களை நம் இருதயங்களில் சுமக்கும்படி கேட்கிறார் நம் ஜபங்களில் நம் சாட்சியில் நம் அன்பில் முழு அவருடைய பெரிய திட்டத்தோடு நம் சிறிய தியாகங்களை இணைக்கிறோம் பதினான்கு ஆட்டுக்கடாக்கள் தேவனுடைய ஜனத்தில் பரிபூரணம் காளைகளோடு கூடவே பண்டிகையின் ஒவ்வொரு நாளும் மற்றொரு விலங்கு நிற்கிறது பண்டிகையின் ஏழு நாட்களிலும் ஒவ்வொரு நாளும் இரண்டு ஆட்டுக்கடாக்கள் இருக்க வேண்டும் என்று நமக்கு சொல்லப்பட்டுள்ளது அதாவது வாரம் முழுவதும் மொத்தம் பதினான்கு ஆட்டுக்கடாக்கள் பதினான்கு என்பது எளிமையாக ஏழு பெருக்கள் வேதத்தில் ஏழு பெரும்பாலும் முழுமையை அல்லது பரிபூரணத்தை குறிக்கிறது பதினான்கு என்பது ஒரு வகையான இரட்டிப்பு முழுமையை அல்லது இரட்டிப்பு பரிபூரணத்தை சுட்டி காட்டலாம் நியாயப்பிரமாணத்தில் ஆட்டுக்கடாக்கள் தகன பலிகளாக பயன்படுத்தப்படுகின்றது ஒரு தகன பலி மக்களால் உண்ணப்படுவதில்லை அது பலிபீடத்தின் மேல் தேவனுக்கு முழுமையாக கொடுக்கப்படுகிறது இது முழு அர்ப்பணிப்புக்கும் கீழ்ப்படிதலிலும் அன்பிலும் முழுமையாக வைக்கப்பட்ட ஒரு வாழ்க்கைக்கும் ஒரு சித்திரம் பண்டிகையின் போது ஒவ்வொரு நாளும் ஆட்டுக்கடாக்கள் புகையாக எழும்புவதை நாம் பார்க்கும் பொழுது அது தேவனின் இறுதி நோக்கத்தின் ஒரு காட்சியை போலிருக்கிறது அவர் ஒரு கூட்ட மக்களை மன்னிப்பது மட்டுமல்ல முழுமையாக அவருக்கு உரியவர்களாகவும் கீழ்படிதலில் முழுமையானவர்களாகவும் அவரைப் போன்ற சாயலில் முழுமையானவர்களாகவும் இருக்கும் ஒரு மக்களை அவர் உருவாக்கி நிரப்புகிறார் இந்த இரட்டிப்பு பரிபூரணத்தை நாம் இரண்டு எளிய வழிகளில் சிந்திக்கலாம் முதலாவதாக தேவன் நம்மை ஒரு பரிபூரணமான மனித இயல்புக்குள் கொண்டு வர விரும்புகிறார் நாம் து ஒருபும் இடருவதில்லை என்ற அர்த்த பரிபூரணம் ஆனால் ஒரு முதிர்ந்த நிலையான கிறிஸ்துவை போன்ற மனித தன்மை என்ற அர்த்தத்தில் தான் பரிபூரணம் உள்ளது அவருடைய திட்டத்தின் முடிவில் அவர் வடிவமைத்தபடியே உண்மையான மனிதர்களாக இருக்கும் ஆண்களையும் ஸ்திரீகளையும் அவர் கொண்டிருப்பார் மனசாட்சியில் சுத்தமானவர்கள் கீழ்ப்படிதலில் உறுதியானவர்கள் அன்பு நிறைந்தவர்கள் நியாய ஞானமுள்ளவர்கள் இனி பாவத்தால் இழக்கப்படாதவர்கள் பகுத்தறியத்தக்கதாக பழக்கத்தினாலே முயற்சியுடையவர்களாயிருக்கிறவர்களுக்கு என்று எபிரேயர் புத்தகம் பேசுகிறது இது முழுமையாக பயிற்றுவிக்கப்பட்ட வளர்ந்த மனித குணம் இரண்டாவதாக தேவன் நம்மை தம்முடைய சொந்த சாயலுக்கு இணையாக பரிபூரணத்திற்குள் கொண்டு வர விரும்புகிறார் நாம் தம்முடைய குமாரனின் சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு தேவன் நம்மை முன் குறித்திருக்கிறார் என்று ரோமர் எட்டாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனம் கூறுகிறது நாம் கர்த்தருடைய மகிமையை தரிசித்து மகிமையின் மேல் மகிமையடைந்து மூன்றாம் அதிகாரம் சேர்க்கிறது நாம் சாகாமை உள்ளவர்களாக மாற்றப்படும் பொழுது ஒரு நாள் இந்த செயல்முறை நிறைவடையும் அழிவுள்ளதாகிய இது அழியாமையையும் சாவுக்கேதுவாகிய இது சாவாமையையும் தரித்து கொள்ள வேண்டும் என்றுழுதுகிறார் அப்பொழுது புதிய சிருஷ்டியினர் நல்ல மனிதர்களாக மட்டும் இருக்க மாட்டார்கள் அவர்கள் தேவனின் குணாதிசயத்தையே ஒரு நிலையான மகிமையான விதத்தில் பிரதிபலிப்பார்கள் மனித இயல்பு மீட்கப்படுவது மற்றும் தேவனின் சாயல் முழுமையாக உருவாவது அதுதான் இரட்டிப்பு பரிபூரணம் தேவனின் திட்டம் அரைக்குறை வேலை அல்ல நமக்கு நினைவூட்டுகிறது அதை முடிப்பார் அவர் நம்மை பாவத்தின் தண்டனையிலிருந்து மட்டும் காப்பாற்றவில்லை ஒரு தகன பலியை போல முழுமையாக அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை நம்மில் உருவாக்கி தம்முடைய சொந்த சாயலால் நம்மை நிரப்புகிறார் இன்னும் ஒரு இனிமையான விஷயம் உள்ளது பண்டிகையின்ட்டுக்கடாக்கள்ைவுலின்டா மட்டுமே உள்ளது இரண்டு ஆட்டுக்கடாக்கள் என்ற தினசரி நடைமுறை மறைந்து விடுகிறது ஒரே ஒரு ஆட்டுக்கடாவுடன் பண்டிகை அதன் பரிசுத்தமான முடிவுக்கு வருகிறது தேவனின் நீண்ட கால வேளையின் இறுதி முடிவை இது மென்மையாக சித்தரிக்கிறது எல்லா நாட்களின் பயிற்சி மற்றும் சோதனைகளுக்கு பிறகு பல பலிகள் முடிவடைந்து எஞ்சியிருப்பது தேவனின் ஒன்று பட்டம் பூரணப்படுத்தப்பட்ட ஒரே மக்கள் கூட்டம் மட்டுமே அவர்கள் நித்தியம் முழுவதும் தங்களை தேவனுக்கு அர்ப்பணித்துக் இருப்பார்கள் இனி அது நடந்து ஒரு ஒரு ஆனால் முழுமையான ஒரே தேவனுக்கு சாயலை முழு கொண்டிமையில் சுமப்பது இன்று நமக்கு இது நம் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவபலியாக ஒப்பு கொடுக்கும்படி அழைக்கிறது ஒவ்வொரு கீழ்ப்படிதலின் செயல் ஒவ்வொரு மறைவான ஒப்புதலிலும் அவருடைய சித்திரத்திற்கு சொல்லும் ஒவ்வொரு சிறிய ஆம் என்பதும் நம் வாழ்வின் மற்றொரு பகுதியை பலிபீடத்தின் மீது வைப்பதை போன்றது தேவன் நம்முடைய இரட்டிப்பு பரிபூரணத்தை நோக்கி செயல்படுகிறார் மேலும் ஒவ்வொரு நாளும் அவரோடு இசைந்திருக்கும்படி நாம் அழைக்கப்படுகிறோம் இந்த கட்டத்தில் நாம் காளைகள் மற்றும் ஆட்டு கடாக்களை பற்றி மட்டுமே பார்த்திருக்கிறோம் விலங்குகளையும் தேவன் எவ்வளவு கவனமாக ஏற்பாடு செய்துள்ளார் என்பதை நம்மால் ஏற்கனவே பார்க்க முடிகிறது ஆனால் கூடார பண்டிகை நமக்கு காட்டுவதற்கு இன்னும் நிறைய இருக்கிறது ஆட்டுக்குட்டிகள் மற்றும் வெள்ளாடுகளுக்குள் விசுவாசத்தின் வழித்தடம் யாவே நாமத்தை தொழுது கொள்ளுதல் மற்றும் எல்லா யுகங்களையும் மூடுகிற அந்த பாவத்தை சுமப்பவர் பற்றிய இன்னும் ஆழமான குறிப்புகள் மறைந்துள்ளது இன்று நாம் இத்துடன் நிறுத்திக் கொள்வோம் நாளைய காலை வெளிச்சத்தின் செய்தியில் ஒரு வயது ஆட்டுக்குட்டிகள் மற்றும் வெள்ளாட்டுகளை பார்ப்போம் மேலும் நூற்றி ஐந்து என்ற எண் சேத்தின் வாழ்க்கை மற்றும் கிறிஸ்துவின் ஒரே தரம் செலுத்தப்பட்ட பலி ஆகியவை இந்த கடைசி பண்டிகையின் மூலம் எப்படி பிரகாசிக்கின்றன என்பதை நாம் பார்ப்போம் கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமேன்